ஐயா வணக்கம் ராஜதுரை தமிழ்நாடு மாணவன் கூட்டமைப்பு இப்போ வந்து நம்ம குரூப்பில் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காப்புல இந்த மாதிரி வந்து பண்ணக்குட்டையோட தீமைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காப்புல நம்ம வந்து பண்ணக்குட்டையை பற்றி நண்பர் ஒருத்தர் ரங்கராஜன் நினைக்கிறேன் அவர் வந்து பண்ணக்குட்டையை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தார் இந்த மாதிரி வந்து இப்போ பெய்யக்கூடிய மலையை வந்து மழைநீரை பண்ணைக்குட்டையில் சேமிக்கிறது இது மூலமாக மழைநீர் சேகரிப்பு வந்து நடக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க அதனால் வந்து அவங்க வந்து ப பண்ண குட்டையை ஆதரிக்கிறாங்க ஒரு சிலவங்க ஆதரிக்கிறாங்க இதை வந்து அரசாங்கத்திலேருந்தும் இதை வந்து நூறு பெர்சன்டேஜ் மானியத்திலேயே வந்து பண்ணிக்கொடுவாங்க அரசாங்கம் வந்து இலவசமாகவே இந்த பண்ணக்குட்டையை வந்து எடுத்து கொடுத்துட்றாங்க ஒரு சிறிய அளவிலான பண்ணக்குட்டையை எடுத்து கொடுத்துறாங்க பட் ஆனால் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து இந்த பண்ணக்குட்டையை வந்து நம்ம ரொம்ப அதிகமாகவே எதுக்குறோம் வலுவாக எதுக்கு எதுக்குறோம் இதுக்குள்ள காரணங்களை வந்து நம்ம நிறையா குரூப்பில் வந்து விவாதிச்சிருக்கோம் இருந்தாலும் இன்னும் ஒரு வாட்டி கூட நம்ம விவாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து நிறைய பேருக்கு வந்து புதுசாக வந்த நண்பர்களுக்கெல்லாம் வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு புரிதலை ஏற்படுத்தும் ஏன்னா பழைய பதிவுகளை வந்து அவங்களாலையும் தேட முடியல நம்மளாலேயுமே வந்து இந்த ஆடியோக்குள்ளாக இருக்கும்போது நம்மளாலேயுமே தேடி எடுக்க முடியல ஸோ இனிமேலாச்சும் வந்து நம்ம வந்து இந்த இந்த மாதிரி ஒரு தலைப்பு தலைப்புகள் வாரியாக வந்து நம்ம வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இதை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் நல்லது இப்போது பண்ணை குட்டைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொரு ஏக்கர் நிலம் உள்ளவங்க கூட ஒரு பண்ணைக்குட்டையை வெட்டிக்க முடியும் அந்த மாதிரி தான் வெட்டி கொடுக்குறாங்க ஒரு சிறிய அளவில் ஒரு சுமார் ஒரு நூறு மீட்ரு நீளம் ஒரு ஐம்பது மீட்ரு அகலம் நூறு மீட்ரு இல்லை நூறு அடி ம சாரி அடி ஐம்பது அடி இந்த மாதிரி தான் வெட்டி கொடுக்குறாங்க நூறு மீட்டர் ஐம்பது மீட்டர்னால் அது கிட்டத்தட்ட குளம் மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி நூறு அடி ஐம்பது அடிக்கு ஒரு நாலு அடி அஞ்சு அடி ஆழத்துக்கு எடுக்கும்போது ஒரு சமதள பரப்பாக இருக்கிற ஒரு பெரிய இடத்துல இந்த மாதிரி ஒரு குழி எடுக்கும்போது அந்த ஒரு ஏக்கர்லையோ அல்ல ரெண்டு ஏக்கர்லையோ உள்ள நீரெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற தண்ணீர் வந்து ஓடி வந்து அங்கே வந்து நிரம்பிடும் அது வந்து நீர் சேமிப்பு கிடங்காக மாறிடும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இது ஒரு வகையில் சரி வேறொரு வகையில் என்னென்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக சமதள தரையாக இருக்கிற இடத்துல ஒரு சின்ன பள்ளம் போட்டிங்கன்னா எப்போ அந்த குழி எடுத்த இடத்துலேருந்து அதோடய பக்கத்து இடம் வந்து வேகமாக காய ஆரம்பிச்சிரும் ஒரு ஏக்கர் பரப்பளவில் ஒரு அஞ்சாறு இடத்துல ஒரு இப்போ நம்ம வந்து ரெண்டுக்கு ரெண்டரை தென்னைக்கெல்லாம் குழி எடுக்கிறோம் இந்த குழியை ஒரு ஏக்கரில் ஒரு முப்பது நாற்பது இடத்துல எடுத்தாலே அந்த ஒரு ஏக்கர் பரப்பில் உள்ள மண்ணும் ரொம்ப வேகமாக காய ஆரம்பிச்சிடும் இந்த குழி எடுத்ததுனால ரெண்டுக்கு ரெண்டரை குழி எடுத்ததுனால இந்த குழி எடுத்த இடத்துலேருந்து பக்கத்தில் உள்ள காற்றோட்டம் ஏற்படும் அதில் உள்ள புழுக்க வெளியேறிடும் ஒவ்வொரு நாளும் மிக அதிகமாக காஞ்சி காய்ஞ்சி அந்த தோட்டம் வந்து மற்ற எந்த தோட்டமும் காயாத அளவுக்கு காஞ்சிரும் இதே அளவு தான் இந்த பண்ணக்குட்டையிலையும் நடக்கும் பண்ணைக்குட்டை எடுக்கும்போது நீர் நிறைஞ்சிருந்தால் சரி நீர் இல்லாத நேரங்களில் இந்த பண்ணைக்குட்டையே அந்த தோட்டத்தை மிக அதிகமாக காய வைக்கிற வேலையை செஞ்சிடும் பள்ளம் எடுத்ததுனால அது உள்ள வெப்பமும் காற்றும் உள்ளே புகுந்து அதிலிருந்து அந்த வெப்பமும் காற்றும் அப்படியே நகர்ந்து போய் அந்த தோட்டத்தை மிக அதிகமாக காய வச்சோம் பக்கத்தில் வேற ஒரு இடத்துல இந்த மாதிரி சூழல் நடக்காது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போது ஒரு ஒரு அங்களோ ரெண்டு அங்கம் மழை பெய்த ஒரு தோட்டத்தில்ன்னா கொஞ்சம் அதிகமான தண்ணியை வந்து நம்ம பண்ணைக்கொட்டைக்கு வடிச்சுறதுனால இந்த நீரை எடுத்து பாய்ச்சறதுங்கிறது விவசாயிக்கு ஒரு வேலை பதிலுக்கு அந்த நீரையே அந்த தோட்டம் உறிஞ்சுறது மாதிரி புஞ்ச நிலை நம்ம பண்ணியிருந்தோம்னா அவ்வளவு நீரையும் அந்த மண் உறிஞ்சிருந்ததுன்னா அந்த தோட்டத்தோடய பயிரோட வளர்ச்சி வந்து அபரிமிதமாக இருக்கும் பதிலுக்கு கொஞ்சோண்டு மழை பெஞ்ச உடனேயே மேல் பகுதி நனைஞ்ச உடனேயே நீரை வடிக்கிறதுங்கிறது அந்த தோட்டம் உள்வாங்க வேண்டிய நீரை நம்ம வடித்து பண்ணக்கூட்டை கொண்டு வந்துடுறோம் இது வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது ஒரு இடையூறான வேலையோல் வேலையும் கூட அந்த நல்ல ஒரு மண்கண்டம் உருவாகிறது அங்கே தடுக்கப்பட்டுரும் போதுமான அளவு நீர் வந்து மண்கண்டத்தை ஊடுருவனா தான் அங்கே உள்ள வெப்பம் வெளியேறும் பதிலுக்கு மேல்பகுதி மண் நனைஞ்ச உடனேயே அந்த நீரை நம்ம வடிச்சிடுறோம் அதனால் நல்லா ஆழமான அளவுக்கு அந்த மண் ஈரம் ஊடுருவாமல் அந்த நீர் உள்ளே இறங்காமல் அந்த வெப்பம் வெளியேறாமல் அந்த பயிர் வந்து சீக்கிரமே காஞ்சிரும் நீரை வடிச்சதுனால இது ஒரு காரணம் இன்னும் முக்கியமான காரணம் இந்த பண்ணைக்குட்டையில் இருக்கிற நீரை தமிழ்நாடெல்லாம் யாரையும் எடுத்து நான் பல மாதங்களுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்த முடியாது ஒரு நூறு அடி நிட்டு ஐம்பது அடி அகலத்தில் ஒரு மூணு நாலு அடி அல்லது அஞ்சடி ஆழத்தில் ஒரு பண்ணைக்குட்டையை வெட்டியிருந்தாலுமே கூட அந்த பண்ணைக்குட்டை நிறைஞ்சிருந்தாலுமே கூட நிறைஞ்சிருக்கு பண்ணைக்குட்டை நிறையிறது எப்போ நிறையன்னா மழைக்காலங்களில் தான் நிறையும் மழைக்காலம் முடிஞ்ச உடனே நீங்கள் தண்ணியை எடுத்து பாய்ச்ச மாட்டிங்க உங்களுக்கு அந்த பூமியில் எப்போ நீர் அத்து போகுதோ அப்போ தான் நீங்கள் வந்து பண்ணக்கொட்டையிலேருந்து நீர் எடுத்து பாய்ச்சணுங்கிற எண்ணத்துக்கு வருவீங்க ஆனால் கோடைக்காலம் வரும்போது இந்த பண்ணைக்குட்டையில் நீரே இருக்காது அதுக்குள்ளே அந்த தோட்டமே இந்த தண்ணியை குடிச்சிருக்கோம் அல்லது இந்த தண்ணி வந்து ஆவியாகி அழிஞ்சிருக்கும் இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க பதிலுக்கு அந்த தோட்டம் இவ்வளவு தண்ணியும் உறிஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்க மேல் பகுதியிலருந்து நம்ம சொல்கிறது மாதிரி புஞ்சை நில வடிவமைப்பு மாதிரி பண்ணி அந்த தோட்டம் முழுமையாக நீரை உறிஞ்சிருந்துன்னா அது பல வாரங்களுக்கு பல மாதங்களுக்கு அந்த ஈரம் வந்து இருக்கும் இதை நம்ம நிறைய இடங்களில் பார்த்துட்டோம் கரும்பு தோட்டங்களில் தென்னை தோட்டங்களில் வாழைத்தோட்டங்களில் கடலை தோட்டத்தில் எல்லாத்தையுமே நம்ம நிரூபிச்சுட்டு வரோம் இதை சரியா தோட்டத்தை புஞ்சை நிலத்தை நீரை உறிஞ்சுகின்ற கட்டமைப்பாக தான் தவிர புஞ்ச நிலத்தில் நீரை வடித்து ஒரு இடத்துல சேமித்து வச்சுட்டு நான் அதிலேருந்து எடுத்து பாய்ச்சிறேங்கிற அடிப்படையில் மிக சிறிய குட்டைகள் பண்ணை குட்டைகள் என்பது வந்து மிக சிறியது உதாரணத்துக்கு ஒரு சொல் ஒரு ஒரு நல்ல உதாரணம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் ஒரு இருபது இடத்துல பண்ணை குட்டை வெட்டுறாங்க இருபது பேரும் அரசாங்கம் வெட்டி கொடுத்தாலும் சரி நம்ம தனியாராக வெட்டிக்கிட்டாலும் சரி ஒரு நூறு அடி நிட்டுக்கு ஐம்பது அடி அகலத்துக்கு ஒரு அஞ்சு அடி ஆழத்துக்கு பண்ணை குட்டை வெட்டுறாங்கன்னு வைக்கலாம் ஒரு இருபது பேர் அந்த ஊரில் இருபது இடங்களில் வெவ்வேறு இடங்களில் பண்ணை கொட்டை பக்கத்து ஊரில் இதே மாதிரி ஒரு இருபது பேர் வெட்டுறாங்க அந்த இருபது பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரே இடத்துல எல்லாருமா சேர்ந்து அந்த பண்ண கொட்டையை வெட்டுறாங்க இருபது பேர் ஒரே இடத்துல சேர்ந்து வெட்டுறாங்க அதாவது அந்த இருபது பேரும் எப்படி வெட்டியிருக்காங்கன்னா இருபது பேரும் சேர்ந்து வெட்டும்போது ரெண்டாயிரம் அடி நீட்டு இருபது நூறு ரெண்டாயிரம் சரியா ரெண்டாயிரம் அடி நீட்டுக்கும் ஆயிரம் அடி அகலம் இருபது ஐம்பது ஆயிரம் ஆயிரம் அடி அகலத்துக்கும் ஒரு கொட்டை வெட்டுறாங்க இதே அஞ்சு அடி அகலம் ஒரு ஊரில் இருபது பேர் நூறு அடி நீட்டுக்கு ஐம்பது அடி அகலத்துக்கு வெட்டியிருக்காங்க இன்னொரு ஊரில் இருபது பேர் ஒன்றா சேர்ந்து ரெண்டாயிரம் அடி நீட்டுக்கும் ஐம்பது அடி அகலத்துக்கும் பண்ணை கொட்டை வெட்டியிருக்காங்க ரெண்டுமே அளவு ஒன்று தான் ஒரே அளவில் தான் பூமியிலேருந்து மண்ணை அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க இவங்க வேறு வேறு இடங்களில் ஒரு ஊரில் வெட்டியிருக்கிறாங்க பல்வேறு இடங்களில் வெட்டியிருக்கிறாங்க ஒரு ஒரு ஒரு ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள இடத்துல பல்வேறு இடங்களில் தோண்டி இருக்கிறாங்க அவங்க அதே அஞ்சாறு கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள வேறு ஒரு கிராமத்தில் ஒரே இடத்துலயே வெட்டியிருக்கிறாங்க இப்போது ரெண்டுமே நீரால நிரப்பப்படுது ரெண்டுமே அளவு ஒன்று தான் இதில் தண்ணி ரொம்ப நாளைக்கு நிற்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வெட்டி பார்க்காமலேயே சொல்ல முடியும் ஒன்று சேர்ந்து இருக்கிற இடத்துல தண்ணி அத்தே போகாது ரொம்ப நாளைக்கு இருக்கும் இது தனித்தனியாக பிரித்து வெட்டியிருக்கிற இடத்துல தண்ணீரே இருக்காது அவ்வளோ அந்த மண்ணை குடிச்சிடும் அந்த வெப்பமே ஆவியாக்கிரும் பூமியில் உள்ள வெப்பமே அது ஆவியாக்கிரும் மிகப்பெரிய அளவில் நீர் வந்து பல பண்ணை குட்டைகளில் இருக்கிற நீர் எல்லாம் ஒன்று சேரும்போது அங்கே சுலபமாக நீர் ஆவியாகாது அந்த நீர் வந்து பயன்பாட்டுக்கு ரொம்ப நாளைக்கு எடுத்து பயன்படுத்த முடியும் அங்கே மீன் கூட வளர்க்க முடியும் அள்ளி தாமரை எல்லாமே நீர் தாவரங்கள் எல்லாம் வரும் அது வந்து காலங்காலத்துக்கு பயன்படும் இப்போ பண்ணை குட்டை என்பது எப்படி இருந்தால் பயன்பாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறத மறுபடியும் திருப்பியும் ஒரு இரண்டு மூன்று கருத்துக்களாக சொல்லுவோம் பண்ணை குட்டைங்கிறது மிக கொஞ்சமான அளவில் இருக்கும்போது அது விவசாயிகளுக்கு கொடுக்குற நன்மையை விட அதனால் ஏற்படும் தீமைகள் அல்லது என்ன சொல்கிறது பின்னடைவு தான் அதிகம் தீமைகள்னு சொல்கிறத விட அதனால் ஏற்படுற பின்னடைவு வந்து அதிகமாகிடுது அந்த தோட்டம் உறிஞ்ச வேண்டிய நம்ம வடிச்சிடணும் ஒரு மூலையில் கொண்டு வந்து சரியா அந்த தோட்டம் அந்த தண்ணியில் ஒரு பண்ணை குட்டையில் இருக்கிற தண்ணியை வந்து ஒரு சுலபமாக ஒரு தோட்டத்தை வந்து உறிஞ்சி வைக்க முடியும் புஞ்சை நில வடிவமைப்பு நம்முடைய தமிழர் வேளாண்மையில் புஞ்சை நில வடிவமைப்புங்கிற ஒன்றை வந்து நம்ம சிந்திக்கவே இல்லை அது பற்றின யோசனைகளை நம்முடைய வேளாண் நம்ம இன்னும் கையில் எடுக்கவே இல்லை அறிஞர் பெருமக்களாக இருக்கட்டும் துறை சார்ந்த அறிஞர் பெருமக்களாக இருக்கட்டும் மற்றபடி பாரம்பரிய வேளாண் விவசாயிகளும் கூட வந்து இந்த முறையை கையில் எடுக்கலை அதை எடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப சுலபமாக ஒரு பண்ணைக்குட்டை செய்ய வேண்டிய வேலையை பல மடங்கு அதிக பயனுள்ளதாக வந்து நம்ம செஞ்சுக்க முடியும் சரியா அடுத்தது பண்ணை குட்டைங்கிறது மிகச் சிறிய அளவாக இருக்கும்போது நிச்சயமாக ஓரா ஒரு பண்ணை குட்டை என்பது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓராண்டுக்கு பெய்கிற அடுத்த மழைக்காலம் வரைக்கும் சேர்த்து வைக்கிற அளவுக்கு நீரை உள்வாங்கி வச்சுக்கக்கூடிய அளவுக்காக ஒரு பண்ணைக்குட்டை வெட்டியிருந்தால் தான் அந்த பண்ணைக்குட்டையினால விவசாயிக்கு லாபம் இருக்க முடியும் சரியா இந்த தண்ணீரை இறச்சி இறச்சி மீன் வளர்க்குற மீன் குட்டை மாதிரி தான் இந்த பண்ணைக்குட்டை தவிர பூமியில் உள்ள நீரை காலி பண்ணுறதுக்கு தான் ஆகுமே தவிர அந்த தோட்டத்தை மிக அதிகமாக காய வைக்கிற கா நல்ல மிக அதிகமாக காய வைக்க தான் பயன்படுமே தவிர இது வந்து நீரை சேமித்து அந்த விவசாயி எடுத்து பாசனத்துக்கும் மற்ற மாற்றத்துக்கும் பயன்படுத்துகிற அளவுக்காக நிச்சயமாக இது பயன்படாது அப்படிங்கிறது தான் நம்முடைய புரிதல் சரியா நன்றி வணக்கம்